அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் உலக முதல்வன் வாலறிவன் மலர்மிசை ஏகினான் வேண்டுதல் வேண்டாமையிலான் இறைவன் என்று ஐந்து விதமான இலக்கணங்களை ஆண்டவனுக்குரிய இலக்கணங்களாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் சற்று விரிவாகவே தெரிந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த குரலிலே மற்றொரு இலக்கணத்தை சொல்லுகிறார் இந்த இலக்கணத்தினுடைய சாரம் என்னன்னா இறைவனுக்கு ஆசை என்பது அணு அளவும் கிடையாது எல்லாம் அவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு எப்படி ஆசை இருக்க முடியும் ஆசைப்படக்கூடிய பொருளெல்லாம் அவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஆசை என்பது இருக்க முடியாது அந்த இறைவன் ஆசை இல்லாதவன் என்பதை சொல்லுவதற்கு நம்முடைய அனுபவத்தையே அடிப்படையாக கொண்டு உபதேசம் செய்கிறார் திருவள்ளுவெருமான் எல்லோருக்கும் ஆசை என்பது பொறிகள் வழியாக புலன்களை நோக்கிச் செல்கிறது ஆசை என்பது இன்பம் நுகர வேண்டும் என்பதுதான் அது அறியாமை மாயையினால் அந்த ஆசையானது ஐம்பொறிகள் வாயிலாக ஐம்பலன்களை நோக்கிச் செல்கிறது மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற ஐம்பொறிகள் வாயிலாக சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்கின்ற ஐம்பலன்களை நோக்கிச் செல்கிறது ஆகவே ஐம்பொறிகள் ஐம்புலன்களை நுகருகின்றன அப்படி நுகரும் காட்சி இன்பம் செவி இன்பம் மனத்தினால் இன்பம் சுவை இன்பம் ஊரு இன்பம் இப்படியெல்லாம் இன்பங்களை நுகருகிறது ஆக இன்பங்களை நுகருவதற்காகத்தான் ஆசைப்படுகிறது ஆனால் இதில் நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன இந்த இன்பங்களை பெறுவதற்கும் பெற்ற இன்பங்களெல்லாம் தொடர்ந்து இன்பம் அனுபவிப்பதற்கும் இவைகளெல்லாம் சரியான நிலையிலே இருந்து கொண்டிருக்க வேண்டும் மனித உடலிலே வாழ்கின்ற உயிரானது அறியாமையினால் புலன்களிலே இன்பம் இருப்பதாக தவறாக நினைத்து அந்த இன்பத்தின் பொருட்டு ஐம்பொறிகளை ஓயாது வெளியே செலுத்தி அதை நுகர வேண்டும் என்று நினைத்து கொண்டு படாத பாடுபடுகிறது இதை நாம் எல்லோரும் அறிவோம் நம்முடைய அனுபவம் அதுதான் ஆனால் இறைவனுக்கு பொறிவாயில் வழியாக செல்லக்கூடிய ஐந்து விதமான ஆசைகள் ஆசை ஒன்று தான் சுகமாயிருக்கணுங்கிறதான் ஆசை அந்த சுகமாக இருக்கிறதுக்கு எனக்கு நல்ல டேஸ்டி ஃபுட்டு வேணும் நல்ல சென்ட் வேணும் நல்ல கண்ணுக்கு இனிமையான காட்சிகள் வேணும் காதுக்கு இனிமையான ஒலிகள் எல்லாம் வேணும் அப்படிங்கிறது இருக்கிறது இது தவிர்க்க முடியாது ஆனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதைத்தான் நாம் இந்த குரலில் விரிவாக படிக்க போகிறோம் நாம் வழிபடுகின்ற அந்த இறைவன் ஆசையற்றவன் அவனுக்கு ஐ வாயிலாக புலனின்பங்களை நுகர வேண்டும் என்கின்ற எண்ணம் ஆசை அவனுக்கு இல்லை ஆ பொறிவாயில் ஐந்து அவித்தான்னு சொன்னால் பொறிவாயில் ஐந்தின் வழியாக செல்லக்கூடிய அதாவது சுவை ஆசை மன ஆசை காட்சி ஆசை ஒலி ஆசை ஊரு ஆசை ஐந்து விதமான ஆசைகளையும் அவித்தவன் அவித்தவன் சொன்ன முற்றிலும் இல்லாமல் செய்தவன் அறிவால் நீக்கியவன் அப்படின்னு அர்த்தம் அவனுக்கு மெய்யறிவு எப்பொழுதும் இருப்பதால் அவன் புல நின்பங்களை செலுத்தி புல நுகர அவன் முற்படுவதில்லை பல்வேறு கோணங்களிலே இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ளலாம் திரும்ப சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக பொறிகளின் வாயிலாக செல்லக்கூடிய ஆசை ஆசை ஒன்றாக இருந்தாலும் பொரிகள் ஐந்தாக இருப்பதால் பொறிகள் நுகர்வதற்கு காரணமான புலன்களும் ஐந்தாக இருப்பதால் ஐந்து விதமான ஆசைகள் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது உண்மையில் ஆசை ஒன்று பொறிவாயில் ஐந்தின் வழியாக செல்கின்ற அவாவை எப்பொழுதும் மெய்யறிவினால் நீக்கியவன் ஏனென்றால் இந்த குணம் நமக்கு வேண்டி இருக்கிறது இறைவனுக்கு நாம் இந்த இலக்கணத்தை சொல்றதுக்கு காரணமே அந்த குணம் நமக்கு வேண்டி இருக்கிறது அதற்காக வேண்டி இறைவனுக்கு அந்த குணம் இருப்பதாக நாம் பாவனை பண்ணுறோம் கற்பனை செய்து அதை தியானிக்கிறோம் ஏனென்றால் அவன் எல்லாவற்றையும் அடைந்தவனாக எல்லா பொருளுமாக அவன் இருக்கிறான் என்பதை நாம் உலக முதல்வன் இறைவன் என்கின்ற இலக்கணங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம் ஆகவே இறைவன் புலன்கள் ஐந்தின் வழியாக செல்லக்கூடிய அதாவது பொறிகள் ஐந்தின் வழியாக செல்லக்கூடிய அவாவை நீக்கியவன் என்று புரிந்து வேண்டும் திருஞான சம்பந்தர் வென்றவன் புலனைந்தும் ந புலனைந்தும் போக்கினான் கான் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் இப்படி திருஞான சம்பந்தரும் அப்பரும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் போற்றி இறைவனை புலன்களை வென்றவன் என்றெல்லாம் போற்றி இருக்கிறார்கள் இது ஒரு ஞானியை ஒரு விஞ்ஞானியை குறிப்பதாக தோன்றினாலும் இறைவன்தான் விஞ்ஞானிகளின் தலைவன் ஆகவே அவன் அறிவிலே சிறந்தவன் தவத்திலே உயர்ந்தவன் என்றெல்லாம் அவனை கருதிக்கொள்வது நம்முடைய மரபு அந்த அடிப்படையிலே தான் இந்த குரலிலே இறைவன் ஆசையற்றவன் ஏற்கனவே விருப்பு வெறுப்பற்றவன் பார்த்தோம் அவன் புலன் நுகர்ச்சிகளுக்கு ஆட்படுவதில்லை பகவானுக்கு புலன் நுகர்ச்சி இருக்கிற மாதிரி இந்த ஜீவாத்மா தான் கற்பனை பண்ணுறான் அவருக்கு நைவேத்தியம் இந்த நைவேத்தியம் பிடிக்கும் குடான்ன பிரீதமானசா முத்கான் சக்தகிரதையா இப்படிலாம் பாவனை பண்ணுறான் ஏன்னா இவன் தர்மமான வழியில் புலன் நுகர்ச்சி அனுபவிக்கணுங்கிறதுக்காக அப்படி பக்தி மார்க்கத்தில் அப்படியெல்லாம் கொண்டு வருகிறார்கள் இதை நாம் தொடர்ந்து நாம் சிந்திப்போம் இந்தளவிலே இன்றைக்கு நான் பொருள் சொல்லி நிறைவு செய்கிறேன் நாளை மேலும் இந்த கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவள்ளுவருடைய திருவருளை பிரார்த்தனை செய்வோமாக பொறிவாயில்லை இந்த வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்